நற்றினையின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் கதையோடு உறவாடு நிகழ்ச்சியின் வாயிலாக நானும் உங்களோடு இணைய இருக்கிறேன் விஜய் என்பது என்னுடைய பெயர் மதுரை மாவட்டம் மேலூருக்கு அருகில் உள்ள குன்னாரம்பட்டி என்கிற கிராமத்து விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் நான் தற்போது ஒரு தனியார் வங்கியில் சீஃப் மேனேஜராக பணிபுரிந்து வருகிறேன் அது தவிர எனது ஓய்வு நேரங்களில் தமிழ் ஸ்டோரிஸ் பார் கிட்ஸ் அப்படிங்கிற தமிழ் கதைகள் கூறும் சேனலையும் நடத்தி வர்றேன் என்னுடைய சிறு வயதில் ஒரு பெரிய கூட்டு குடும்பத்தில் வளர்ந்தவன் நான் பாட்டி அம்மா அப்பா அக்காக்கள் என்று எனக்கு கதை சொல்லும் மாந்தர்கள் வீடு முழுக்க நிறைஞ்சிருந்தாங்க இருந்தாலும் வீட்டுல சொல்லப்படும் கதைகள் ஒரு கட்டத்துல தீர்ந்து போய்விட்டன புதிது புதிதாக கதைகளை கேட்கும் ஆர்வம் எனக்கு குறையவே இல்லை என்னுடைய ஒன்பதாம் வயதில் விடுதியில் சேர்க்கப்பட்டேன் முப்பத்தி வருடங்களுக்கு முன்பு தங்களுடைய பையனை ஒரு நல்ல பள்ளிக்கூடத்துல சேர்த்து படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்ச என்னுடைய பெற்றோர்கள் சுமார் எண்பது கிலோமீட்டர் தூரத்துல இருந்த தேவக்கோட்டையில ஒரு தனியார் பள்ளியில என்னை சேர்த்து படிக்க வச்சாங்க ஆரம்பத்துல பெற்றோரை பிரிந்து வாழ்வது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அதுக்கு பிறகு அந்த பள்ளியில எனக்கு சில பிடித்தமான விஷயங்கள் இருந்ததுனால படிப்படியா நான் அப்படியே என்ன நானே என்கேஜ் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த பள்ளியில எனக்கு ரொம்ப பிடித்த இடம் அப்படின்னு பார்த்தா நூலகம் புது புது புத்தகங்களும் பழைய புத்தகங்களுமா அழகழகான படங்களோட படக்கதைகள் என்ற ஒரு மாய உலகம் எனக்காக அங்க விரிந்து கிடந்தது படக்கதைகள் காமிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு முதல் முறையா லைப்ரரி மூலமா அறிமுகமாச்சு அதுக்கப்புறம் கதைகள் படிப்படியா பெரிய பெரிய கதைகளை படிக்க ஆரம்பிச்சு கதைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல எனக்கு ஈடுபாடு வந்தது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன் இந்த படக்கதைகள் என்னும் காமிக்ஸ் உலகம் எனக்கு ஒரு பெரிய மயக்கத்தையே ஒன்று பண்ணியது அந்த மாய உலகத்தில் பறவைகளும் விலங்குகளும் பேசின தேவதைகள் கண்ணும் தோன்றி கஷ்டப்படுபவர்களுக்கு வரங்கள் கொடுத்தார்கள் நல்லவர்களுக்கெல்லாம் நியாயங்கள் கிடைத்தன கெட்டவர்கள் எல்லாம் ஒன்று பாடம் கற்று திருந்தி வாழ்ந்தார்கள் அல்லது செத்து மடிந்தார்கள் சுப்பாண்டி என்னும் வேலைக்கார சிறுவன் தனது முட்டால் தனத்தால் என்னை சிரிக்க வைத்தான் விக்ரமாதித்தன் வேதாலம் என்னும் பிணத்தை சுமந்து வரும்போது அதை விக்ரமாதித்தனுக்கு புதர்க்கதைகள் போட்டு சவால் விட்டது அனுமனும் ராமனும் பீமனும் தங்களுடைய பலத்தால் என்னை கண்ணனும் தருமரும் கருத்தை அள்ளி தெளித்தார்கள் தெனாலி ராமனும் பீர்பாலும் சிரிக்க வைத்து சிந்திக்கவும் வைத்தார்கள் இப்படியாக எனக்கு சிந்தை தெளிவை உண்டு பண்ணியதில் கதைகளுக்கு பெரும் பங்கு உண்டு இப்படியாக கதைகளின் உலகத்திற்குள் சஞ்சாரித்து நான் கண்ட இன்பத்தை என்னுடைய குழந்தைகளுக்கும் அளிக்க வேண்டும் அப்படின்னு குழந்தைகளுக்கு கதை சொல்லி வந்தேன் பிறகு என்னுடைய பணி நிமித்தமாக வெவ்வேறு ஊர்களுக்கு நான் பயணம் பண்ணும் போது குழந்தைகளுக்கு விடாமல் தொடர்ந்து கதை சொல்ல வேண்டும் அப்படின்றதுக்காக வாட்ஸ்ஆப்ல கதையை ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு அனுப்ப ஆரம்பிச்சேன் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய நண்பர்கள் குழுக்களுக்கும் அனுப்ப ஆரம்பிச்சேன் அதனுடைய வரவேற்பை பார்த்து பின்னாடி தமிழ் ஸ்டோரிஸ் பார் கிட்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல பாட்பீன் பிஓடி பிஇஎன் அப்படிங்கிற ஒரு பாட்காஸ்ட் ஆப்ல துவங்கினேன் இன்று இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கதைகளுடன் சுமார் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்களோடு வெற்றிகரமாக இயங்கி வருகிறது அந்த சேனல் இந்த சேனலை கேட்ட நம்முடைய நண்பர் நச்சினையின் நிறுவனர் திரு சசிகுமார் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு நச்சினையில் தொடர்ந்து கதைகள் வழங்க முடியுமா என்று கேட்டபோது நான் அடைந்த இன்பத்திற்கு அளவே கிடையாது நான் சற்றும் யோசிக்காமல் சரி என்று ஒப்புக்கொண்டேன் நச்சினையின் மூலம் லட்சக்கணக்கான ரசிகர்களுடன் பயணிக்கும் வாய்ப்பை வழங்கிய திரு சசிகுமார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தொடர்ந்து நச்சினையின் கதையோடு உரவாடு நிகழ்ச்சியின் மூலம் உங்களுடன் பயணிக்க இருப்பது விஜயானந்த் நன்றி வணக்கம்